நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் பிறன்பின் வணக்கம் கூறுவது கதை சொல்லி சரிதான் இன்று நான் சொல்லப்போகும் கதையின் தலைப்பு நம்பிக்கை அந்த கடல்ல ஒரு கப்பல் மிதந்து போயிட்டு இருந்தது அந்த கப்பலில் பலதரப்பட்ட மனிதர்கள் பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க அதில் தான் ஒருத்தர் தான் ஜேம்ஸ் இந்த ஜேம்ஸ் யாரு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் இவர் தன்னோட வாழ்க்கையில் நிறைய இன்பத் துன்பங்களை கடந்து இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வந்திருக்காரு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு ஆனாலும் தன் கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் கூட எந்த ஒரு சங்கடமான விஷயமோ சந்தோஷமான விஷயமோ வந்தாலும் அது என்றைக்குமே பாசிட்டிவான ஒரு விஷயமாக தான் எடுத்துக்குவார் ஒரு துன்பமான சூழ்நிலையில் கூட கடவுள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இதை கொடுத்து நமக்கு இந்த துன்பத்தை கொடுத்துருக்காரு இந்த துன்பத்தின் மூலமாக நம்ம ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக்க போகிறோம் அப்படின்னு தான் நினைப்பார் ஸோ அந்த மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த மனிதரவர் தன்னோட நண்பர்களோடு இந்த பயணத்தில் போயிட்டுருக்காரு இந்த பயணம் எதுக்கு அப்படின்னா தொழில் விஷயம் தொழில் விஷயமாக ஒரு வெளிநாட்டில் இருக்கிற நபரை சந்திக்கிறதுக்காக போயிட்டுருக்காரு ஸோ அந்த மாதிரி ரொம்ப அழகான பயணமாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமான குதூகலமான கொண்டாட்டமான பயணமாக இருந்துச்சு ஏன்னா நண்பர்களோடு போகிறார் இல்லையா ஸோ இந்த பயணம் அவரோட வாழ்க்கையில் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தருணத்திலையும் நினச்சிக்கொள் நினச்சிக்குவார் இப்படி போயிட்டுருக்குற நேரத்தில் ரெண்டு நாள் ஆச்சு அந்த கப்பல் பிரயாணம் தொடர்ந்து மூணாவது நாள் வரும்பொழுது ஒரு திடீர்னு ஒரு பயங்கரமான சூறாவளி காற்று எல்லோரும் கப்பலில் இருக்கிற எல்லோரும் நிலை குளிஞ்சு போகிறாங்க அப்போது ஜேம்ஸ் சொல்கிறாரு கண்டிப்பாக இது நம்மளோட வாழ்க்கையின அடுத்த கட்டத்திற்காக கொண்டு போகிறது தான் யாரும் பயப்பட வேணாங்க அப்படின்னு எல்லாரும் ஜேம்ஸை திட்டுறாங்க நீ என்ன என்ன ஒரு மனுஷனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட இப்படி பேசிகிட்ருக்க நீ ஒரு லூஸா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு சூறாவளி காற்று வந்து அந்த கப்பலையே புரட்டி போட்டுறது ஆளாளுக்கு ஒரு திசையில் போயிடுறாங்க கடைசியாக ஜேம்ஸ் கண்வழிச்சி பார்க்கும்போது ஒரு தீவில் இருக்கார் அந்த நேரத்தில் கூட அவர் தன் நம்பிக்கையை கைவிடலை கடவுளே எனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பழங்களெல்லாம் பறித்து சாப்பிட்டு அங்கே கிடைக்கிற வளங்களை பயன்படுத்தி வாழ ஆரம்பித்தார் அப்போது அந்த நேரத்தில் ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா ரொம்ப மனுசொடைஞ்சு போகிறாரு மனசொடைஞ்சு போய் தன்னோடய குடும்பத்தை தன்னுடைய நண்பர்களோட வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நினச்சி பார்க்குறாரு அப்போது திடீர்னு நினைக்கிறார் கடவுள் நமக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்துருக்காரு அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை இந்த இடத்துல கற்றுக்கிட்டு போகிறதுக்கு தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அங்கேருந்து பொருட்களை வச்சு ஒரு குடிசை மாதிரி அமைக்கிறாரு அங்கிருந்த விலங்குகளோட பாஷையை கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு பறவைகளோட பாஷையை கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு ஸோ அவரோட வாழ்க்கைய ஒரு தனித்துவமான வாழ்க்கையாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சோஷப்படுறாரு அந்த நேரத்தில் கடவுளுக்கு நன்றி சொல்கிறாரு நமக்கு இந்த மாதிரியான ஒரு புது விதமான வாழ்க்கையை கொடுத்துருக்காரு கடவுள் இந்த நேரத்தில் கூட நம்ம வந்து சில விஷயங்களை கற்றுக்குறோம் இது நம்ம புரியாது இருந்த விலங்குகள் பாஷை பறவைகள் பாஷை புரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பறவைகளும் விலங்குகளுக்கும் அவருக்கு நெருக்கமான உறவு கொண்ட ஒரு நண்பர்களாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்படி அவரோட வாழ்க்கை போயிட்டு பொழுது திடீர்னு ஒரு நாள் அவர் காடுகளில் போய் பழங்களை எடுக்கிறதுக்காக போய்ட்டு இருக்காரு அந்த நேரத்தில் வந்து பார்க்கும் பொழுது அவரோட குடிசை தீப்பற்றி எரிஞ்சு பயங்கரமான புகமண்டலமாக இருக்குது அவர் காதை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் அப்படியே மனசு உடஞ்சி போயிடுறாரு அப்போ உடனே நினைக்கிறாரு கடவுளை இவ்வளோ விஷயம் நீ செஞ்ச அது எல்லாமே எனக்கு வந்து நன்மையாக முடிஞ்சிருக்கு இதுவும் கண் எனக்கு நன்மையாக தான் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் ஒரு குடிசை போட ஆரம்பிக்கிறாரு அதை வந்து அவர் எந்த விதத்துலையும் நெகட்டிவாக எடுத்துக்கவே இல்லை பக்கத்தில் ஒரு குடிசை போட ஆரம்பிக்கிறாரு கொஞ்சம் நேரத்தில் அந்த காட்டை விட்டு வெளியில் வராரு வந்து அந்த கடல் பகுதியில் நின்று பார்க்கும்பொழுது அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துட்டு ஏன் அப்படின்னா அங்கே ஒரு கப்பல் வந்திருந்துச்சு ஸோ அந்த கப்பல் பக்கத்தில் போய் பார்த்துட்டு அவங்க எல்லாரும் மேலே ஏறிவாங்க இவங்களை வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு ஒரே சந்தோஷம் எப்படி தெரிஞ்சது நான் இருக்கிறது அப்படின்னு இருக்கும்போது திடீர்னு ஒரு புகை வந்துச்சு மனிதர்கள் இல்லாத இடத்துல கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்காது யாரும் மனிதர்கள் இருக்காங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் வந்தோம் உங்களோட நிலமையை பார்த்தா ரொம்ப நாளாக இங்கே இருக்கீங்க போல் இருக்குது அழுக்கு படிஞ்ச அந்த சட்டை கிழிஞ்சு போனேன் இந்த பேண்ட் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்படின்னு சொல்லி இந்த கப்பலில் இருக்கிறவங்க கேட்கும் பொழுது ஆமா நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு என்னை காப்பாற்றுறதுக்காக கடவுள் இப்போ தான் உங்களை அனுப்பிச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறார் ஸோ நம்மளோட வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் நிறைய நண்பர்களோட நிறைய உறவுகளோட சில நேரங்களில் பல நேரங்களில் வாக்குவாதம் முற்றி சண்டை வந்து பிரியும் நிலைமை ஏற்படும் இல்லை ஏதோ ஒரு தொழிலில் மிகப்பெரிய அடி ஏற்படும் இல்லை நம்மளோட குடும்ப நண்பர்களை பிரிஞ்சு போக வேண்டிய சூழ்நிலை வரும் இந்த மாதிரி நேரத்தில் எல்லாமே நம்ம நினச்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த விஷயத்துலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் இந்த விஷயத்தில் நமக்கு என்ன புதுசாக கிடைக்க போகுது அப்படிங்கிறத நினைக்காமல் அதுலேயே உள்ளன்று உள்ளேயே மனசை வருத்திக்கிட்டு இருக்கிறவங்கனால மட்டும்தான் வெளியில் வர முடியாது ஆனால் எந்த விஷயத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கிறவங்க தன்னம்பிக்கையை எடுத்துக்கிறவங்க நம்பிக்கையை எடுத்துக்கிறவங்க தங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெற்றுகிட்டே இருப்பாங்க ஸோ என்றைக்குமே சந்தோஷமாக இருப்போம் தன்னம்பிக்கையோடு வாழ்வோம் மீண்டும் அடுத்த கதையோடு விளையாடுவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்